நீதிமான கைவிடாத தேவனுக்குத் துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக இந்த தேவ புதிய இருஸ்லீம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் அழிவுக்குத் தப்புவதற்கு பரிசுத்த வேதத்தில் மறைந்திருக்கும் மூன்று சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படையாக காண்பிக்க வருகிறார்கள் பின் சந்ததிகளை தொடர்ந்து பிடிக்கும் சாபங்களில் இருந்து விடுதலையாகும் சத்தியம் மற்றும் மனிதர்களிடத்தில் என்பவை இந்த தேவ மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த சத்தியத்தை அறிந்து அதன்படி செய்தால் நீங்களும் நீதிமான் ஆகி அழிவுக்கு நிச்சயமாய் தப்பலாம் கத்தருடைய ஆவியானவர் தாமே உங்களையும் சத்தியத்திற்குள்ளாக நடத்துவாரா தேவனுடையாளதனை மயமைய ஆண்டவர் தந்த நல்ல கருவைக்காக ஆண்டவரை நாம் சோதரிப்போம் இளையிலோயா அலையிலோயா நாம் பாடும்போது நமது ஆண்டவராகியவனை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய சோத்திர பலிகளை கருத்த அங்கீகரிக்கிறார் அது பிரசன்னாக ஆவேல அவணிக்கையை அங்கீகரித்தது போல நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய ஆராதனைகளையும் கர்த்தரை அங்கீகரிக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் ஹலேலுயா நாம் செய்கிற ஆராதனை வீடில் அல்ல விருதாவா அல்ல ஆராதனை அல்ல புத்தி ஆராதனை செய்ய முடியாத தேவேண்டதற்கு நல்ல கிருமைக்காய் ஆண்டவரை நாம் போற்றுவோமாக ஹலே இந்த நாளில் நம்முடைய ஆத்மாவுக்கு பிரோஜனமாக இருக்கும் முடியாதே கேட்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும் ஆண்டவர் அருகின்ற சில வேத நாம் தியானிக்கும் முடியாக கர்த்த அப்பியல் ராஜாவே என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்னென்றால் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன் ராஜாவுக்கு ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் சேதப்படுத்தவில்லை சிங்கம் இறையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த மாம்சம் கிடைக்கும் என்று அதை நொறுக்கி சாப்பிடுவதற்கு ஆயத்தமா இருக்கிற அதாவது என்ன ஏன் சிங்கம் சேதப்படுத்தவில்லை நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன் நீரின கொடுத்த உத்தியோகத்தில் நான் நீதிகள் இல்லாமல் நேர்மையாக இருந்தேன் ஆனபடி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை என்று பக்தன் தானியல் சொல்லுகின்றார் அருமையான கத்திடப்பிள்ளைகளை கடைசி நாட்களில் அன்பராகிய தேவன் நமக்கு தருகின்ற ஆலோசனை முதலாவது தானியிடத்தில் நல்ல குணம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராக இருந்தார் என்பது அருமையான கற்ற பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அதாவது கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ எவனை கடற்கலாமோ என்று வரவேசு சுற்றி அடைகின்றான் யாருக்கு பாதுகாப்பு தெரியுமா அதாவது தேவனுக்கு முன்பாக யார் குற்றமற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த கட்சிக்கிற சிங்கம் தொடாது சேதப்படுத்தாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதே இல்லையா ஒவ்வொரு வாரமும் அருமையான சட்ட திட்டங்கள் அதாவது எவ்வளவு அருமையான நேர்மையான போதனைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் என்ன சொல்ல வேண்டும் மனிதர்களுக்கு முன்பாக முன்பத்திற்குண்டு ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் வார்த்தையின் மூலமாக அறிக்கை செய்கின்றோம் இப்பொழுது மனிதனு குற்றம் இல்லாத குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறபடியால் அவருடைய சரீரமாகிய அவருடைய ரத்தமாக என்று சொல்லி வருகனுக்கு முன் இருந்த வாழ்ந்தாலும்ாரியும் செய்யக்கூடாது எந்த சக்திகள் எது என்ன செய்யாது கைக்கு வல்லவரா இருந்தாரா நீவனாக முன்பாக நடந்தபடியை தூதனை அனுப்பி என்னுடைய பக்தன் சிங்க கவிக்கு போகின்றார் அவனை கட்டி போட்டார் கிடைக்கும் என்று அலைமோதி அலைகிற அசத்தாவில் கட்டப்பட்டு விடுகிறது நம்முடைய வாழ்க்கையிலேயும் எத்தனை வகையான நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தொழிலுக்கு நம்முடைய ஜீவித்துக்கு நம்முடைய பரசுத்த வாழ்க்கைக்கு உரமா எத்தனை சக்திகள் வருகின்றது வருயாருகல் சொகிறார் பாரு அப்போசன்புகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் இதனால் நான் தேவனுக்கும் மனசனுக்கு முன்பாக எப்போதும் குற்றம் மனசாட்சி உடையவன் தேவனுக்கு மனிதனுக்கு முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனால் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அதாவது குற்றம் மனசாட்சியை கொண்டு வருவதற்கு பாவல் செய்ய முதலாவது இரண்டாவது நமக்கு குற்றமனச்சாட்சியை கொடுப்பான் நீ இப்படியெல்லாம் தவறு சென்று அடிக்கடி அறிக்கை செய்து அறிக்கை செய்து செய்கிறது விசுவாசியா என்ற எழுது வேலை அவர் என்ன செய்யாமல் இருப்பதற்கு பிரயாசப்படுகிற குற்றமில்லாத வாழ்க்கை செய்ய தேவருக்கு முன்பாக குற்றம் ஒரு ஜீவித்தோடு காணப்படுவதற்கு பிர உபவாசிக்க வேண்டுதல் செய்ய வேண்டும் அடிக்கடி குற்றம் மாற்றுகின்றது ஒரு தாக்குதல் ஏற்படுகின்றது மாற்றம் அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்றி பார்த்து சகோதரரே இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன தேவனுக்கு முன்பாக நடந்தேன் என்று சொன்னான் தேவனுக்கு மகிழ்ச்சியாக அதாவது சேவகனாக இருக்கலாம் அல்லது அதாவது கோயில் குட்டியாக இருக்கலாம் அல்லது மற்ற பக்தி நடத்துகிறவர்களாக இருக்கலாம் என்ன என்னென்றால் குற்றம் இல்லாத வாழ்க்கை மனிதன் செய்ய முடியாது என்பதை கருத்து ஆனால் இவர் அப்படி சொல்லும் பக்கத்தில் இருக்கிறான் பாருங்களை நோக்கி என்று சொல்றான் எப்படி சொல்ல முடியும் இல்லையா அபிப்பிராயம் மனிதன் குற்றம் வாழ முடியாது அவன் கடைசி வரைக்கும் சாகர் வரைக்கும் குற்றப்பட்டான் என்று மனிதர்கள் கணிக்கின்றார்கள் சொல்லுகின்றார் அவரும் தாயின் பிறந்த ஒரு பாவியாய் வாழ்ந்த மனிதன் தான் அவர் கடவுடை பிள்ளை ஆகி அப்படி ஒரு ஜீவியத்தை பெற்றுக் என்று நாம் காணுகின்றோம் அப்போ சொல்லுகின்றார் அதாவது தேவனுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ பிராசப்படுகிறார் அழைய இல்லையா நாம பிரயாசப்பட வேண்டும் அலைய இல்லையா பிரயாசப்பட அதுபடி எந்த ஒரு பலனும் கிடைக்காது எந்த காரியமாயிருந்தாலும் சரி நாம எவ்வளவுக்கு பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவுக்கு பெடைய சரீரத்தில பலகனத்தை உண்டு பண்ணுவான் எனக்கு பற்பல தீமைகளை கொண்டு வருவான் இது தேவனுக்கு பிரியம் தேவனுக்கு பிரியமான காரியம் தேவனுக்கு முன்பாக குற்றம் உள்ளவனாய் குற்றம் உள்ளவனாய் இருக்கிறேன் வேண்டாம் என்று நமக்குள்ளை எழம்புகின்றதா ஐயோ இது வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகின்றதா என்ன கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லுகின்றோமா கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது தானியல் சொல்லுகின்றார் தேவனுக்கு முன்பாக குற்றமுற்ற முறச்சி ஆட்சியுடன் நடந்தபடியா சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை சிங்கத்தின் வாய்க்கு நான் என்று அவர் சொல்லுகிறார் குற்றமற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் சில காரியங்களே தவறி விடுகிறோம் அதற்காக நான் பிரயாசப்படுவோம் அண்டவரையே வரக்கூடிய ஆண்டு உவக்கு முன்பாக நான் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை குற்றமில்லாத ஒரு ஜீவி நான் செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு அருள் புரியும் என்று நாம் கேட்க வேண்டும் கேட்கும்போதுதான் அதை பெற்றுக்கொள்வோம் அதற்காக பிரயத்தனம் பண்ண வேண்டும் அருமையானவர்களை உலக மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்களுக்கு ஒரு ரட்சென்ப அறிவு இல்லாமல் இருக்கிறபடினால் அவர்கள் அதாவது மனித ஆத்தமாக இப்பொழுது ஒரு தூய வாதிக்கு எதிர்பார்க்கிறது சரீரம் தான் பாவம் செய்யணும் என்று விரும்புகிறதொழிய மனிதனுடைய ஆத்திரமா எல்லா மதத்திலையும் பார்க்க தாங்களை தியாகம் பண்ணி வஸ்திரங்களை மாற்றி மொட்டை அடித்து என்னெல்லாம் பாரும சமாதத்திற்காக பிரயாசப்படுகிறார்கள் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் அவர் தான் மாசற்றவர் தூய்மையானவர் அவரை ஏற்றுக்கொள்கிறார் அவரை ஆராதிக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த நல்ல கிருமையை தருகின்றார் அலேலுயா நமக்கு அந்த கிருமி தந்ததுக்காக சோதனைப்போம் யாசிவோம் அவருடைய வாழ்க்கையில முந்திய காலத்தை குறித்து பார்க்கும் போது அவர் தவிக்கிறார் அண்ணவரு இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்னில் ஒரு மரண சரீரம் இருக்கின்றது நான் விரும்புகிறதை தெரியாமல் விரும்பாத தீயமையை நான் செய்து விடுகிறபடி தான் என்னில் பாவம் உண்டு என்று உணர்கிறேன் எனக்கு விடுதலை வேண்டும் இப்படி நான் எல்லாம் அளத்தை தரித்திருக்கிறேன் ஒருவன் என்னை வருத்தப்படுத்தாத இல்லை ஜீவியில் அருமையான கட்டுரை பிள்ளைகளு நம்முடைய மனச்சாட்சி எந்த வகையிலையும் குற்றம் படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நாம் காணப்பட நம்முடைய சபையினுடைய பிரமாணத்தை பாருங்க குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறேன் சரீரத்தோடு நான் பங்கு வர என்னை ஒப்பு பாருங்க நம்ம அப்படி முழுமையாக இருக்கிறோமா இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கணும் இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு அருமையான சத்தியம் இருக்கிறது அது நம்மை கல்வி விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் அதற்கு சரி பண்ணிக்கொள்ளலாம் சனிக்கிழமை மனச்சாட்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம் அலையலுயா எவ்வளவு அருமை ஆழுது ஆராதித்தாலும் அதற்கு ஒரு வழி வேண்டும்வா குற்றமில்லாத மனச்சாட்சியோடு இருப்பதற்கு ஒரு சத்தியம் வேண்டும் திருச்சபையில் அந்த சத்தியம் இருக்கிறது மனச்சாட்சியோடு இருக்க பிரயாசப்படணும் அப்படி இருக்கிறேன் அங்கே ஆசாரியான் பக்கத்தில் வாயில் அடிங்க குற்றம் இல்லாதவனா இருக்கிறேன் என்று ஒரு பாவி சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார் அப்படினால்தானே பாவி நிலத்துல போய் பாவ வரிக்க செய்யாதங்க மனுஷன் எல்லாம் பாவி மனிதர்கள் இருந்தார்கள் தோறும் எழுதியிருக்கிறது பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது என்றுதான் நிறுவம் ஆரம்பிக்கிறது வேதத்தில் உண்டு பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்கள் உண்டு எல்லாம் பிரசுத்தமாக வேண்டும் மற்ற மனச்சாட்சியோடு இறை வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று கத்தராயி தேவர் விரும்புகிறபடினால ஆண்டவரை நான் சொத்துகிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளே நம்மை யாரும் குற்றப்படுத்துவதற்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாத என்ன சொல்வாரு தெரியுமா நீங்க அப்படி சொல்லலாமா நீங்க போய் சொல்லலாமா நீங்க கோபப்படலாமா கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்கள் பிழிப்பெருக்கு நிறைவு எழுதும் போது இரண்டாம் அதிகாரம் பதினைந்த பதினாறு அவசரங்களை வாசிக்கும் அவர் எப்படி எழுதுகின்றார் கோணலும் மாறுபாடுமான சங்கத்தின் நடுவே குற்றம் கோணலும் மாபாடுமான சந்ததிகள் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் கோார்பாடுமான சந்ததிகள் மத்தியிலே நீங்கள் குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக கபடற்ற இறுதியாக இருக்க எது மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் ஆவியை பெற்றவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில குற்றம் வர இடம் கொடுக்க கூடாது குற்றம் வரும் ஆனால் அதற்காக விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பிரயாசப்படணும் அதுக்கு என்னென்ன முறைகளை பிரயாசப்படணும் அந்த பிரயாசத்தை அறிந்து ஆண்டவர் நமக்கு குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை தருவார் கோணலான மாறுபாடான வழியில நடக்கிற மக்கள் மத்தியில் உலகத்தின் மத்தியில் உலக மக்கள் மத்தியில் அருமையான கட்டுரை பிள்ளைகளே அவர்கள் நம்ம மேல் குற்றம் சாட்டவோ நமது ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டவோ இவர்கள் ஆராதிக்கிற கடவுளை எப்படித்தானோ என்று எழுத்து மேசுவதற்கு இடம் கொடுக்காதபடி கட்டுரை முடிந்தாட்சாடி என்றால் கட்சிக்கு ரசிங்கம் எங்கே நுழையலாம் யாரை தாக்கலாம் யாரை வீழ்த்தலாம் யாரை பின்னாலே இழுக்கலாம் யாரை இந்த உன்னதமான சத்தியத்தில் இருந்து வேர்மக்கள் கொண்டு போகலாம் பிராசப்படுகிறார் குற்றத்தோடு இருந்தால் அவர்களை மாற்றி விடுவோம் அப்படித்தான் சிலரை மாற்றுகிறான் மாற்றி இருக்கிறான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான பிள்ளைகளை நாம் இந்த நாட்களை என்ன அறிகிறோம் தானியருடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம் அவருடைய அடிச்சோழிகளை பின்பற்றுவோம் அப்போது சொல்லுகிறார் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகின்றால் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிரசுத்தம் பின்பற்றுகிறது கிறிஸ்துக்கு செய்கிறது என்றால் என்ன உங்களுக்கு எனக்கு செய்கிறார்கள் தேவனத்தில் மறைக்க கூடாது என்றால் என்ன விரும்புகின்ற விழுந்தாலும் அவர்களை சேதப்படுத்தார் பட்டயத்திற்கு விழுந்தாலும் அவர்களை குற்றமற்ற அவர்கள் சாட்சியுடைய ஒரு கூட்டமாக அவர்கள் இருப்பார்கள் என்று வேறு சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அருமையான கற்றன பிள்ளைகளை பாவிகள் மத்தியில் வாழ்கிறேன் அவர்கள் மத்தியில்தான் வேலை சொல்லி இருக்குது இவன் பேசினாலும் கட்ட வார்த்தையை பேசுகிறான் கேட்கறதெல்லாம் கட்ட வார்த்தையாக இருக்கின்றது எல்லாமே இப்படி இருக்கு அவர்களோட வேலை செய்யணும் நான் என்ன செய்வது இல்லை கற்றியமானவன் பாவிலோ நில அவருக்குள்ள என்ன செய்யாது உள்ளே போகாது பேசுவாங்க பேசுவான் பேசுவான் அவன் கெட்ட வாரத்தை சொல்லுவான் நமக்குள்ளே போகாத அளவுக்கு காது என்ன செய்ய வேண்டும் செய்து கொள்ள வேண்டும் கட்டிட வார்த்தை என்ன சொல்லுகிறேன் என்றால் அதே என்றால் ராஜாவே சிங்கங்கள் ஏன் என்னை சேதப்படுத்தவில்லை என்றால் மாசம் கிடைத்தால் விடுபாது பட்னியாக முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன் இருந்தேன் என்பதை இப்படிதான் நீங்கள் காணுகிறீர்கள் அப்படினால் சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை பவுல் சொல்லுகின்றார் நான் தேவனுக்கு மனிதர்களுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருக்க ஒரே ஆசை என்று சொல்லு நாமும்பால் சோர்வை பயத்தை கொண்டு வருவார் நெருக்கடிகளை கொண்டு வருவார் நம்மை நேசிக்கிறர்களை கொண்டு நம்மை பகைக்க வைப்பார் பல வகையிலேயும் அந்த கட்சி நம்மை சங்கடப்படுத்துவதற்கு நம்மை வேதனைப்படுத்துவதற்குரிய உருவாக்கி தருவான் அப்படி இல்லாமல் இருப்பதற்கு நான் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் குற்றம் இல்லாதவர்களாக எல்லாவற்றிலும் இருக்க பிரயாசப்படுகிறது இன்னும் குறைவு இருக்கிறது பிரயாசப்படுகிறது பிரயாசப்பட்டு அந்த குற்றம் வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறது நாம் இங்கே பார்க்கின்றோம் மைவிட அப்போ சொல்ல தொடர்ந்து தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் குரோசர்களின் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை நடந்து மரணத்தினாலே போதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்மை குற்றமற்றவர்களாக தமக்கு முன்னாலே நிறுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா தூய்மையான ஒரு வாழ்க்கை செய்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று நமது அருமரசிகளாக தேவன் விரும்புகிறார் அதை பெற்றுக் கொண்டார்கள் சபைக்கு நிறுவனம் எழுதும் அவர்கள் எழுதுகின்றார்கள் அதாவது தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பரிசுத்தவார்கள் சில சொல்ற கருத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுங்கிறதாவது முன்பற்ற முடியாது என்றால் பக்கமாக ஓட வைக்கும் ஆண்டவர் குற்றமற்றவரும் மாசற்றவரும் தூய்மையான ஒரு மனிதன் தகுதி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக இருக்கே நம்மை நிறுத்தும்படியாகத்தான் நமக்காக தம்முடைய என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி இல்லையா கிறிஸ்துமஸ் வந்தது ஏதோ ஆண்டவர் பிறந்தார் என்று ஆண்டவருடைய பரப்பை குறித்து பண்டிகை கொண்டாடுகளுக்கு மாத்திரம் உயிர் சிறந்த தினம் வருகிறது ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர் அந்த உள்கருத்து என்ன பாடுகளும்ப குற்றப்படுத்தாமல்வாதவர் முகமுகமாய் தரிசிக்கிறவர் தரிசித்தவர் தேவனுக்கு முன்பாக நின்று பத்து கட்டளைகளை கற்பனைகளை இஸ்லாமிய கொண்டு வாங்கி கொண்டு வந்தவர் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சரீரத்தில் இருந்த காலத்தில் அவருக்கு அதாவது கற்றற்குள் வருகிறதற்கு முந்திய ஒரு காலத்தில் ஒரு எகிப்தனை அடித்துக் கொண்டு விட்டார் அவர் மறுத்தபோது அவருடைய சரீரத்தை மனிதனல்ல தேவன் அடக்கம் என்று நாம் அந்த சவளத்தை அடக்கம் போகும்போது சாத்தான் அங்கே வந்து நிற்கிறான் கவினியுங்கள் சாத்தானங்கே வந்து நிற்கிறான் மனிதனுடைய வாழ்க்கையிலே குறைவிற்குமானால் அவன் அவர்களை பின்பற்றுவான் ஆனால் இது குறை என்று தேவன் ஒத்துக்கொள்ளவில்லை அவனை விரட்டிவிட்டார் ஆனால் அங்கு சொல்லுகிற அந்த சரீரம் எனக்குரியது எனக்குரியதை அவன் செய்திருக்கிறான் ஆன இந்த சரீரம் என்னுடையது என்று அவன் வாதாடினான் கோட்டு போய்விட்டான் இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தேவன் கொடுத்திருக்கிறி சிந்தையை விளையப்பட்டு ரத்தத்தினாலும் நான் மீட்பை நான் பெற்ற இந்த லோகத்தில் குற்றமித்தவர்களாக நாம் வாழ வேண்டும் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் அப்படி சத்ரு நம்மை பின் தொடர முடியாது பின்பற்றி வர முடியாது நம்மை குற்றம் சாட்ட முடியாது என்று சொல்லுகின்றது குற்றமற்றவர்களாக வாழ பவல் சொன்னது போல முந்தைய காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது அறியாமின் காலத்தில் அண்டவரே அது நிமித்தமாக சத்துணையனை பின்தொடராபடி அவன் என்னை மேற்கொண்டு விடாதபடி தாக்கி விடாதபடி இருக்கிதாக்கள் பின்சன்ன என்று வேதம் சொல்லது அந்த பிர அறிக்கை தொடர்பை கற்பியிருக்கிறார்கள் ஆண்டவர்களை தேடி வருகிறத விடுதலை பெற்றிருக்கிறார்கள் பெற்றேன் என்று சொல்லுகின்றார்கள் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி இல்லை ஆனப்படி அருமையானவர்களே நாம் இந்த நாட்களில என்ன பார்க்கிறோம் அதாவது ஆண்டவருடைய பற்ற ரத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற தேவையிட பிள்ளைகள் குற்றமற்றவர்களும் என்று கருத்தர் விரும்புகிறேன் மைவி உண்டாவதாக யூதாஸ் ஆண்டவராயி சுவையை காட்டிக் கொடுத்து விட்டான் அது தேவனுடைய நியமனம் தீர்க்க தரிசன வார்த்தை அப்படி ஒருவன் காட்டி கொடுக்க வேண்டும் அவர் சிலுவையில மறித்து ரத்தம் செல்ல வேண்டும் அந்த ரத்தத்தினால் தான் மனிதர்களுக்கு ஆதாமின் சொன்னதை ஆகிய மனிதர்களுக்கு அதாவது மீட்பு விடுதலை உண்டாக வேண்டும் என்று கருத்து நியமனம் ஆனால் அவன் படத்துக்கு ஆசைப்பட்டுதான் இது குற்றம் என்று தெரிந்திருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற சில நிறைவேற்றுவதற்காக மேர்தல் செய்து விடுகிறார்கள் ஒரு தடவை இந்த ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவசர வேலை ஆனாலும் இந்த வேலை நான் செய்து கொடுத்து விட்டு அடுத்த வாரத்தில் உலகா இருக்கிற அடுத்த வாரத்தில் சாத்தான் இன்னொரு பிரச்சினையை கொண்டு வருவாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்து சத்துரு நம்முடைய தொழிலில் சத்துரு நம்முடைய ஜீவியத்தில் அவரு வாழ்க்கையில் சத்துரை தலையிடாமல் இருக்க வேண்டும் என்றால் குறுக்கிட்டு அவனை காட்டிக் கொடுத்து விட்டான் அவருக்கு மரண ஆக்கினே வரும் என்று அவருக்கு தெரியாது அவன் தனக்கு பணம் கிடைக்கும் தன்னுடைய பொக்கிசாதாரியா இருந்தபடினால அந்த பணத்தை வாங்கி வாங்கி நாம் இன்னும் அதிக பணத்தை சேர்க்கலாம் என்று தான் எண்ணொழிய குற்றம் இல்லாத ஒரு தேவ மனிதனை காட்டிக் கொடுக்க போகிறோமே என்பது இருந்தான் அவருக்கு மரணாக்கப்பட்ட போது என்ன சொல்கிறான் பாருங்க மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறான் குற்றம் இரத்தத்தை நான் காட்டுக் கொடுத்தது பாவம் செய்தேன் என்றால் அதற்கு என்ன அது உண்பாடு என்றார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகள அந்த குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால யார் யார் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் குற்றம் வாழ்க்கை செய்ய முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அந்த குற்றம் இல்லாத மாசத்து அந்த விளையேறப்பட்டு விலையறப்ப நிறுத்தத்தினால யார் யார் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த கருமை உண்டு என்று இறைவனாக்க சொல்லி அவர்களே சாக அவர்களை மேற்கொண்டு விடலாம் மற்றபடி எடுக்கிற முயற்சியாலே மனிதன் குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்ய முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அதற்கு வேறொரு மார்க்கம் இல்லவே இல்லை ஒருவர் தான் குற்றம் இல்லாத ரத்தத்தை உடையவன் அவர்தான் பாபிக்கு பிறகு ஒரு பரிசுத்தேவன் என்று நாம் காட்டுகிறோம் அதாவது பாவத்தோடு பிறக்கிற எல்லா மனிதர்களும் குற்றம் உள்ள இந்த ரத்தத்தை சுத்தரிப்பதற்கு இயேசு நிலையறப்ப ரத்தம் போதுமானதாக இருக்கிறது அதற்காகத்தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அருமையான ஆண்டவரேசு கிறிஸ்து அதாவது யூதர்களை பார்த்து அவர் கேட்டார் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது நான் வாசிக்கின்ற போது அவர்களிடத்தில் இப்படி அவர் கேட்கின்றார் என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் கூடுமா நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டார் அந்த பாவமற்ற அந்த இரத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் அந்த குற்றம் இல்லாத ரத்தம் எமது சரீரத்திலே பாய்ச்சப்பட்டிருக்கிறது ஆனப்படி நாள் பிழைச்சிருக்கின்றோம் கவுண்டிங் குறைந்து விட்டால் முதல்ல கவுண்டிங் பார்ப்பாங்க நோயாளிகளை கூட்டிகிட்டு போனால் கவுண்டிங் உடனே இருக்குன்னு பார்ப்பாங்க கவுண்டிங் குறைஞ்சிட்டா உடனே பிளட் ஏற்றணும் அப்போ அந்த குரூப்பு அந்த சரியான குரூப்பு இதில் ஏற்றினால்தான் அவர்களுக்கு சேரும் இல்லை ரியாக்ஷன் ஆகிவிடும் என்று நாம் காணுகின்றோம் அந்த மேட்சாக அந்த ரத்தம் பிளட்டு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை அவர்களிடத்த வைத்திருப்படும் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் நாம் எல்லாரும் குற்றம் உள்ளவர்கள் நாம் எல்லாரும் தண்டிக்கப்படக்கூடிய தண்டனைக்குரியவர்களாக இருந்தோம் அண்ட ஒரு கிறிஸ்து சிந்திய விலையேறப்பட்ட நஷ்டத்தினால நமக்கு கிடைத்த வாழ்க்கை என்ன வாழ்க்கையவே நம்முடைய சரீரம் வந்து பாவ சரீரமாக இருக்கிறபடிதான் அது அடிக்கடி தீவை கிளியராக தூண்டும் நம்முடைய பிரமாணத்தை அது நம்ம அடிக்கடி அதாவது ஏவும் பிரயாசப்படும் நாம் என்ன செய்ய வேண்டும் பிரயாசப்படணும் ரத்தம் என்னுடைய சரீரத்தில் பாய்ச்சப்பட்டிருக்கிறது அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால அந்த குற்றமற்ற அந்த மாசற்ற அந்த மாசில்லாத ரத்தத்தினாலே நானும் அப்படி ஆவேன் என்று சொல்லும்படியாக நம்முடைய இதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் கொள்ள வேண்டும் அவன் கொண்டு வருகிற அந்த ஏவுகணையினால ஏவுதல்னால நான் பின்தங்கி விடக்கூடாது நான் சோர்த்து விடக்கூடாது ஐயோ என்ன முடியாதோ என்று எண்ணக்கூடாது அலையலையா என்ன மேல் முடியாதோ இவ்வளவுதான் வாழ்க்கையோ நபகத்து தான் போடுவோ போட்ச கிடைக்காதோ இல்லை பிரயாசப்படும் பிரயாசப்பட்டால் அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினாலேயா இவ்வளோ ரத்தப்பட்டால் மீட்கப்பட்டிருக்கின்றோம் நாம் அந்த குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை செய்து ஆதிகாலத்து பிரசத்துவான்களை போல தேழமடியாக கர்த்தனமை அழைத்து இருக்கின்றார் அதில் நாம் அதாவது சிலர் கூடுதலாக வளர்ந்திருக்கிறோம் சிலர் குறைவாக இருக்கிறோம் என்று சிலர் இதில் போராடுகிறோம் சிலர் இதில் தோல்வி அடைகிறோம் ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கையோடு நாம் பிரயாசப்படுவோம் வெற்றி பெறுவோம் குற்றப்பற்றவனாக இருந்தபடியால் சேதப்படுத்தவில்லை இரண்டாவதாக அவர் என்ன சொல்கிறார் ராஜாவே உபக்கு முன்பாக நீதிகளை செய்யவில்லை நீர் கொடுத்த உத்தியோகத்தில் கரெக்டாக இருந்தேன் எந்த குளரடையும் நான் செய்யவில்லை என்னுடைய டைமை நான் கரெக்டாக பாலோ பண்ணினேன் நீ தருகிற சம்பளத்துக்கு ஏற்ற பிரகாரம் என்னுடைய ஊதியத்தை நான் சரியாக வைத்திருந்தேன் சாத்தான் என்று குற்றப்படுத்த முடியவில்லை என்னை மேற்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம் நாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய காரியங்களில் நாம் எவ்வளவு நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நீதி கேடுகளை நாம் ஆற்றிக்கொள்ள வேண்டும் தானியர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தில் மறுபடிய சிங்களை சேதப்படுத்தாதேன் வாழ்கின்ற இடத்தில் வேலை பார்க்கிற இடத்தில் இடங்களில் வாழ்க்கை செய்ய வேண்டும் நீதி செய்யக்கூடாது என்ற தீர்ப்பு நாம் செய்யக்கூடாது உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்கள் அதற்கு ஏற்பட்டது அதாவது நீதி நீதி என்று ஒன்று ஒன்று ஐயாவுக்கு தெரியும் சம்பவம் தெரியும் கேளுங்குள்ள வார்த்தை சொல்லுங்க என்று ஏழைகளை கையெழுந்துகிறது கஞ்சுகிறத பார்த்து வருகின்றோம் நீங்கள் சொல்லுங்க சில இடத்துல கட்ட சாட்சிகள் பொய்சாட்சிகள் சொல்ல எவ்வளவு காரியம் நடக்கு உலகத்தில் இப்படி நடக்கிறத நாம் காடுகின்றோம் ஆனால் இந்த தானியல் சொல்லுகின்றார் நான் அப்படி ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நான் பார்க்கவில்லை எதை நீதியோ அதையே நான் சொல்கிறவனாய் செய்கிறவனாய் இருந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார் அருமையான நடந்து கொண்டு என்னுடைய செய்தேன் சொல்லுகிறது கேள்வி கேட்டார் எடுத்துக்கொள்வீர்கள் தூதனை அனுப்பினார் இரண்டு தூதர்களும் குமாரனாகி கிறிஸ்துவாக மூன்று பேர் வந்தார்கள் அதை பார்ப்பதற்காக பார்த்தத்தை கவிழ்த்து போடும்படியாக அழிக்கும்படியாக வந்தார்கள் அவர்களாக வந்தபோது அவர்கள ஏற்றுக்கொண்டார் அங்கேயே போய் அவர்கள் காலலம்பி தாகம் தீர்த்து விட்டு பசி ஆறிவிட்டு சோதனம் அழிவு நின்று யார் காக்கப்படுவார்கள் அங்கேமுடைய உறவினராகியோத்து அங்கே இருக்கிறார் அந்த பட்டணத்தில் அப்ப ஆண்டோரு அந்த பட்டணத்தை அழிக்க போகின்ற நீதிமன்ற்கள் இருந்தால் ஒரு ஐம்பது நீதிமன்ற்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அழிப்பீரோ அழிக்க மாட்டேன் ஐம்பது பேர் இருந்தால் அழிக்க ஐந்து பேர் குறையா இருந்தால் அழிக்க மாட்டேன் இருபது பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன் பத்து பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன் ஒரே ஒரு ஆள் இருக்கிறது நீதி நீதி சேர்த்துமான தண்டனை கொடுத்து விடுவீர்கள் தேர்வு பிள்ளைகளை ஒருவராயிருக்கலாம் நம்முடைய ஒருவராயிருக்கலாம் நோக்கமாக இருக்கிறார் கொள்ளை நோய் தேசத்தில் ஏற்படலாம் பலமான அழிவுகள் உண்டாகலாம் பஞ்சம் ஏற்படலாம் நீதிமன்ற கவனித்துக் கொண்டிருக்கின்ற அழிவு வருகிறதே நீதிமன்றம் சேர்ந்து எடுத்து விடுகிறோம் அந்த அழிவு அவனுக்கு வருவோ அழிக்க மாட்டேன் வழி எடுத்து விட்டு தான் அழித்தான் ஆதி ஆகமோ பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சேர்ந்து எட்டிவிட்டது வைக்க மாட்டார் என்று சொல்லுகிறீர்களே அங்கே நீதிமான் இருந்தால் நீதி கேடு செய்யாமல் வாழுகிறவர்களுக்கு உலகத்தில் எத்தனை பெரிய அழிவு ஏற்பட்டாலும் சரி எத்தனை பெரிய தீமைகள் ஏற்பட்டாலும் சரி அது நீதி நீதியோடு வாழ்கிறவர்களை அணுகு இல்லை என்று நாம் காணுகின்றோம் அப்படியே அங்கே சென்று அந்த லோக்சேட் குடும்பத்தையும் ஊருக்கு வெளியே கொண்டு விட்டு விட்டு போய் என்று அனுப்பிவிட்டு பட்டணத்தை அழித்தார் என்று நாம் காணுகின்றோம் தானியலை சிங்கம் சேதப்படுத்தவில்லை தானியலை சிங்கக்கபியிலே போடுவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேர்களை பிள்ளை குட்டிகளோடு கொண்டு போய் சிங்க போட்டார்கள் அத்தனை நோரிக்கி போட்டார் என்று நாம் காணுகிறோம் துன்மார்க்கனோட நீதிமான வாரிக்கொள்கிற தேவன் அல்ல நம்பது ஆண்டவர் அவர் நீதி உள்ள தேவர் ஆனப்படினால நீதி நெறியோடு வாழ்கின்ற நீதிமான்களுக்கு அவருடைய மிகுதியான பாதுகாப்பு எப்பொழுதுமே உண்டு இளையலுயா இளையலுயா தேவனுக்கு மய்பதாக ஒரு இடத்துல ஆந்திர பகுதியில் பெரிய புயல் எழும்பின நாட்கள் பக்கத்தில் ஒரு ஆராதலம் ஒரு ஜப வீடு எல்லாரும் ஆண்களெல்லாம் முந்தினாலே ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க கணவன் சொன்ன பெண்கள் காதலுக்காக என்னோட பேர் இருந்தார்கள் அவர்கள் நாள மறுநாள் தானே போனோம் இன்றைக்கியே போகணும் போல இருந்து போயிட்டாங்க அன்றைக்கு ராத்திரி அந்த ஏரியா முழுதும் அழிந்து சின்ன பணம் ஒரு ஜனங்களும் தப்பவில்லை எல்லாம் நாசகரமாகிவிட்டது இந்த ஆலயத்தில் இருந்த ஜப வீட்டில் இருந்த மூன்று பேரும் காக்கப்பட்டார் இல்லை இல்லையா எல்லாம் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் இல்லையிலா அருமையான கத்திடப்பிள்ளைகளை இன்று நமக்கு கொடுத்திருக்கிற சாக்கியம் மகா பெரியது மகாபெரியது மகா பெரியது அதாவது ஆரோசனார்கள் கன்னியாகுமரியில அதாவது சுனாமி எழும்பி கன்னியாகுமரி ஜெல்லாம் முழுதுங்க அழிக்கப் போகிறது நியூஸ் வருகிறது என்று சொன்னார்கள் நமக்குள்ளே சொல்லிக் கொண்டோம் நம்மளுக்குள்ளே பேசிக் கொண்டோம் இந்த நாகர்கோவில் இருபது நீதிமன்றங்கள் இருக்க மாட்டார்களா அன்றாரு ஐம்பது கட்டார நூறு பேர் இருக்க மாட்டார்களா சேர்த்து வாரிக்கொள்ள மாட்டேன்னு நல்லவா சொல்லி இருக்கிறார் வேதத்தில் எழுதி பிரகாரம் தானே அவர் செய்ய முடியும் அப்படி ஆகாது அப்படி செய்கிறவர் அல்ல இருந்த குடும்பம் எல்லாம் வாழ்கின்றவர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு என்ன கத்துடைய வார்த்தையின்படி நடப்பது நீதிநெறிகளை கடைபிடிக்கிறவர் யோசித்துல போய் கேட்டார் இப்படி நீதி நிறைவேற்றுவதற்கு இடம் கொடு நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா நமக்கு நமக்கு ஏற்றது என்ன நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்ற பிரமாணம் அருமையா கற்றுடை பிள்ளைகளை நீதி நடிக்குமாறாய் ஒன்று செய்ய வேண்டாம் அவைகளை சத்துருவாரிக்கொண்டு போய்விடுவார் சத்துருக்கு சிங்க சிங்கத்தை போல நிற்கிறார் எந்த வழியிலே அவர்களை விளங்கலாம் என்று இருக்கின்றார் நாம் அவைகளிமத்தில் இருந்தாலும் கன்னியாகுமரியில இடையில ஒரு பெருசுனாமி வாங்கிட்டு ஊழியக்காரர் ஒருவர் ஓடி ஓடி மீன் பிடித்திருக்கிறார்கள் அது அடுத்தாலும் அமைஞ்சுக்கிட்டு வருகிறத தெரியாம எல்லாருமே பிடிச்சிருக்காங்க இவரும் அந்த பக்கத்துல போயிருக்கிறார் அங்கிருந்து கடல் இறைந்து கொண்டு வந்ததை கண்டவுடனே இவர் தப்பித்து வந்து சேர்ந்து விட்டார் தேர்ப்பதர்களை அழிப்பதற்காக அழிப்பதற்காக கொள்ளைய நூலால் பஞ்சத்தினால் பல விதமான சூழலினால் யுத்தத்தினால் அழிப்பதற்கு பிரயாசப்படுகின்றான் நாம் நீதியோடு காணப்படுவோம் நீதிமன்ற்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு ரொம்ப பெரியது என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நீதிமானை வாரிக்கொள்ள மாட்டார் அது ஆகமோ ஏழாம் அதிகாரம் முதலாம் சனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நோவா ஒரு இடத்துல கற்றிட வார்த்தை சொல்லுகிறத பாருங்களை மத்தியில ஒன் இந்த ஜனங்களின் மத்தியில ஒன் நீதிமானாக உண்மை மாத்திர நீதிமானாக காணுகின்றேன் நீதி கொள்ளார் அவர்களை பாதுகாக்கிறார் இன்னொரு அழிவு தேசத்திற்கு வரப்போகிறது அச்சனாலும் கந்தகத்தினாலும் ஒரு ஜலத்தினால் அழிவு வாரிக்கொண்டு போனது நீதி அவரிலிருந்து மக்கள் உலகத்தில் பெருகி இருக்கின்றது இதன் மத்தியில நீதிமான்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நீதிமன்றிய ஒரு கூட்டத்தை கட்ட அழுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அண்ணவர அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றார் மற்றவர்களை அழித்து போட போகின்றார் மற்றவர்கள் எல்லாம் அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது உன்னை மட்டும் இந்த குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் இருந்தபடினால் அவரை குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டார் என்று நான் வேதத்தில் காண்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்வார்கள் அந்த வீட்டில் பாருங்க ஒரு நாள் கூட படுக்கல போய் படுத்தியால் அப்படி ஆகுமா அவர் நீதிமாரா இருந்திருப்பார் அப்படி போயிருப்பார் நீதிமான அவர் ஒருபோது வருத்தப்படுத்துகிறது இல்லை அவர்களது பூமியில ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவருடைய பாடுகளை அனுமதிக்கிறார் அப்புறம் அதை அனுமதிக்கிறது இல்லை என்ன பண்ணுகிறாராம் இழைப்பாருக்குள் பிரவே உலகத்தினுடைய பாடலை எல்லாம் விட்டு விட்டு நிச்சயத்துக்குள்ளே அவள் போய்விடுகிறார் எனக்கு அப்படி ஒரு எனக்குள்ளே ஒரு சம்பாஷனை போல நடந்தது இந்த வருடத்தில் நிறைய பேர் மறிச்சிட்டாங்க அது என்ன அப்படி என்ற ஒரு கேள்வி சிலருக்குள்ள எழும்புகிறது போல எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது உடனே அவர்களுக்கு நானே அந்த நேரத்தில் ஆன்சர் சொல்லுகின்றேன் இந்த உலகத்தில் ஒரு பாவி நூறு வருஷம் வாழ்ந்து நரகத்துக்கு போகிறத விட சொற்ப வயதிலே போகிறார்களா அவர் பரலோகத்துக்கு விட இந்த உலகத்தோட பாடுகள் எல்லாம் தொடர்ந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க அது நல்லதா இது நல்லதா பூவியில் இருக்கிற நாமும் இந்த நாளத்தை எதிர்பார்த்திட்டு இருக்கிறோம் அந்த நாளத்தில் எதிர்பார்க்கிற அந்த நாள் அந்த நாள் இன்பு இன்பு இன்ப நாள் எங்களேன் வானிலே தோன்ற நாள் என்று அனுபவத்தில் பாடியிருக்கின்றார்கள் அது உலகத்தில் வாழ்கிற விட காலம் என்று மறித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அதை இன்னும் பரவாமல் இருக்கிறவர்கள் அதை பாக்கியவான்கள் என்று சத்திய அருமையான கட்டுரை பிள்ளைகள் போனார் அருமையான கட்டுரை பிள்ளைகளை சொல்லிக் சொல்ல நீதிமான் மறிக்கிறது போல நான் மறிப்பேனாக என்றான் மறிச்சிருவானா தேவ ஜனங்களுக்கு எல்லாம் துரோகம் தேவ ஜனங்களை பாவம் செய்ய வைப்பதற்கு துரோகியார் நீதிமன்ற அவர் படைச்சு தெரியாத அப்பதான் பேசிட்டு இருப்பார் கொஞ்சம் இடத்துல போயிட்டார் அவர் நீதிமான் அப்படி அவர் மறுச்சிருப்பார் பாரிகளுக்கு அந்த மரணம் இல்லை என்னாகவும் இருபத்தி மூன்றாவது பத்தாவது வாக்கியவர் இஸ்ரவே மறிப்பிட்டேயா இஸ்ரோல் ஜனங்களை மேற்கொள்ள முடியாது என்று தெரியும் அவர் சொல்லுகின்றான் அது படுத்து கிடக்கிற சிங்கங்களை போல படுத்து இருக்கிறது மடங்கி படுத்து இருக்கிறது எழுப்பாது நீதிமன்ற்களாக இருக்கிறது இருக்கிறது வரைக்கும் வெறும் கூட்டத்துக்கு அந்த பலன் கிடையாது நாங்கள் மெஜாரிட்டி நாங்கள் உலகத்தை விழுங்கிடுவோம் என்று அன்று சனகரிக்கு கடிதம் எழுதி அனுப்பினது போல இன்று தேசம் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு சமுதாயத்தோடு ஜனத்தோடு ஒரு கூட்டத்தோடு இருப்பார் ஒரு சக்திகள் அவர்களை மேற்கொள்வது இல்லை தானியில் சொன்னார் நான் என்று சொல்லாமல் என் தேவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாயிருந்தேன் ராஜாவே உங்களுடைய அலுவலர்களை நீர் கொடுத்த பணியிலே நான் நீதிகள் செய்யாமல் நீதி உள்ள வாழ்க்கை செய்தேன் ஆனபடி சிங்கம் ஒன்று என்ன செய்ய முடியவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாட்கள் நாம் என்ன காணுகின்றோம் இந்த பிள்ளையம் எப்படி மறைத்தான் யுத்தத்தில வெட்டப்பட்டு சத்தான் என்று நாம் காணுகின்றோம் சொல்லுகிறதுனால் எண்ணுகிறதுனால் யாருக்கு கிடைக்கிறது இல்லை துர்மார்களோடு நீதி கொள்ளை செய்ய வேண்டும் நாம் நீதி உள்ளவர்களா இருந்தால் எந்த சூழலும் அஞ்சாமல் எங்கும் போக வர இவைகளையும் செய்ய இயலும் என்று இறைவாக்கு சொல்லுகிற அப்படின்னால சொத்துறீங்க பிளையான் இந்த பிரகாரம் வேண்டிக் அவன் யுத்தத்திலே சத்தான் என்று நாம் காணுகின்றோம் அப்படினால் தேவ துரோகிகள் தேவனுக்கு உரமாய் செயல்படுகிறவர்கள் கற்றளையை மீறுகிறவர்கள் தேவனுக்கு உண்மைகேடாய் நடக்கின்றவர்கள் நாம் பயப்படாமல் ஒரு வாழ்க்கை செய்யப்படும் என்றால் சிங்க கூட்டத்தின் மத்தியில சிங்கங்கள் கட்சிக்கிற சிங்கங்களும் மத்தியில் அதிகாரங்கள் மத்தியில நாம் தைரியமாயிருப்பதற்கு நமக்கு ஒரே ஒரு தைரியம் உண்டு என்ன தைரியம் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிற உத்தியோகத்தில் ஜீவித்த நீதி உள்ளவர்களாக நடக்கும் போது நாம் எவர்களை கண்டும் தேவ நம்மை கைவிட மாட்டார் சஞ்சீதன் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தை ஒருவர் வாசிக்கலாம் நான் இளைஞனாக இருந்தேன் இளைஞனாக இருந்தே புதிர் வயது உள்ளவரும் வயசாகிவிட்டது ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை நீதிமான் கைவிடப்பட்டதை கைவிடப்பட்டதை நான் கண்டதே இல்லை கேள்விப்பட்டதே நீதிமன்ற வரைக்கும் தேவனுக்கு உண்மையாக குற்றமற்றவன் இருக்கிறது வரைக்கும் அவன் கைவிடப்படுகிறது இல்லை தேவன் அவனை கைவிடுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மை என்ன என்றார் சின்ன வயதிலிருந்தே இதுவரைக்கும் பார்த்துக்கொண்டே வருகின்றேன் நீதிமான் கைவிடப்பட்டதை பார்க்கிறேன் கைவிடவில்லை கைவிடவில்லை சிங்க கவிக்குள்ளே தூங்கி போடப்பட்டார்கள் சிங்கங்களின் வாய்களை போட்டார் என்று சொல்லுகிறதற்காக ஆண்டுபடி நான் நாம் பயப்படும் சத்துரு பயமுறுத்துவான் துரத்துவோம் விரட்டுவோம் என்று பயம் இருத்துவான் பயம் இல்லாம வாழ்வதற்கு நம்பி இருக்க வேண்டியது என்ன நீதிக்கேடு செய்யாத ஒரு வாழ்க்கை நம்மை நீதிக்கேடு செய்ய வைப்பதற்குத்தான் சத்திர பிரயாசப்படுவார் அப்போதான் இவர்களுடைய கடவுள்களை விட்டு விலகுவார் நாம் இவர்களை மேற்கொண்டு விடலாம் என்று விசாசுகே தெரியும் எந்த செய்துவிடக் கூடாது வேதத்தில் எழுதி நெறிகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன் வருகிறார் என்று சொன்னார் நீதிமன்ற உத்தவனாக கவனம் வைத்தாயோ என்ன சொல்லி நீ அவனை அவனுக்குரிய எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி எடுத்து வைத்திருக்கிறீ நீதிமான சுற்றி வேலி உண்டு காம்பவுண்டு உண்டு ஏறி சாடி உள்ளே வர முடியாது அவரு நீதிமான இருந்தபடியா அவரை சுற்றில வேலி வைத்திருக்கிற சத்துரா இருந்தா அவருக்கு அவருடைய அவரை மாத்திரவில் அவருக்குரிய எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையெடுத்து காத்து போடுற அதை எடுத்துரும் தூசிக்கு அவனா பின்மாறுறான் இல்லையான்னு பார்ப்போம் எ ஜீன் மட்டும் என்னுடைய கருத்தில் இருக்கிறது மற்றவர்கள் அருமையான நீதிமான் நீதிமான்கள் மேல் கத்துடைய கண்கள் இருக்கிறது முப்பத்தி நாலாம் சங்கீதம் பதினைந்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அத்துடை கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது நீதி அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்து இருக்கிறது திறந்தே இருக்கிறது மனம் வந்து ஒரு விண்ணப்பை ஏற்படுத்திவிட்டால் அவங்களுடைய செவில உடனே அது கேட்கப்படுகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது ஒருவருக்கொரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமன்றம் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் கோப்படர்களுடைய செவிகள் பிறந்தே இருக்கிறது நீதி கூப்பட்களை திறந்து இருக்கிறது கூப்பிடுதலை கேட்கின்றார் நீதிமன்ற்கள் மேல் கட்டிட கண்கள் எங்கே போனாலும் சரி எங்கேயா நான் அடிக்கடி சொல்லி இருக்கேன் சொல்லி இருந்தார்கள் நீங்க நெல்லுங்க இத்தனை மணிக்கு ஒரு வண்டி கரெக்டாக வரும் அதில் வந்தீங்கன்னா மீட்டிங் சரியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் என்று சொல்லியிருந்தாருங்க அப்படியே நாம் இந்த ஸ்டாப்பில் நின்று ஒரு பஸ் அதே டைம் கரெக்டாக வந்தது ஓடி போனோம் பஸ்ஸில் எடுத்து ஓடிவிட்டான் ஓடிவிட்டான் ரொம்ப கலக்கமாக இருந்தது அமைதியாக நின்றோம் பத்து நிமிடத்தில் ஒரு பஸ் வந்தது அந்த பஸ்ஸில் ஏறி சென்றோம் முன்னால போன அந்த பஸ் ஒரு மரத்தில் மோதி காலுகை உடைந்ததும் மண்டை உடைந்ததுமாக ரோட்டில் வண்டியை கொண்டு போய்விடு அருமையான கத்துடைய பிள்ளைகளே உமைக்கு முன்பாக நீதி கேடு என்றும் செய்யவில்லை தானியல் சொன்னார் அப்போ சிலர் சொன்னார் தேவருக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருக்க நான் பிரயாசப்படு என்று சொல்லுகிறார் குற்றமற்றவன் என்று சொல்லுகின்றார் மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடக்க வேண்டும் இதாவே உங்களுக்கு முன்பாக நான் நீதிகளை செய்யவில்லை நீதிகளை செய்யாதவர்களுக்கு இறைவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு தான் பரலோகம் பரலோகம் அவர்களுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது சேதப்படுத்தவில்லை என்று அவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக இந்த தானியல் எடுத்திருந்த இன்னொரு குணத்தை நான் பார்க்கிறோம் அந்த தானியருக்கு தேவன் மேல் அசையாத விசுவாசம் இருந்தது என்று தானியில் ஆறாம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நவாசிக்கலாம் அப்பொழுது ராஜா தண்ணில் மிகவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறார் தூக்கிவிட சொன்னார் வெளியே தூக்கிவிடுங்க என்று சொன்னார் அப்படியே தானியல் கபிலிருந்து தூக்கிவிடப்பட்ட தேவன் மேல் விசுவாசமாக இருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்பட அவனை சேதப்படுத்தவில்லை சேதமும் காணப்படவில்லை விசுவாசமாயிருந்தான் ஒரு மாதம் என்னை வேற ஒருவரையும் வணங்கக்கூடாது என்று சட்டம் தேவன் மேல் விசுவாசமாயிருந்தான் சேதப்படுத்தால் சிங்கமிலே போட்டால் கடவுளினை காப்பாற்றுவார் என்று விசுவாசத்தோடு இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் மாத்திரமல்ல அவன் அருமையான நம்ம எதிர்பார்க்கின்றார் ஐயோ இப்படி வருதாமே இப்படி வருதாமே தேவன் என்னை காப்பார் எங்களை தேவன் காப்பார் இந்த நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும் தானியருக்கு அந்த விசுவாசம் இருந்தது ராஜாதை அறிந்திருந்தார் அவன் தேவனவன் மேல அவன் விஸ்வாசவா இருந்தப்படுகிறார் சிங்கம் என்று அவனை சேதப்படுத்தவில்லை அவர்கள் எந்த பழுதும் இல்லை நகத்தை கொண்டு கூட சிங்கம் பரண்டவில்லையே அக்கிரிச்சூளை இருக்கிற சாதன பேச வெளிவரை சொல்லி வஸ்திரத்தை மூந்து பார்த்தார்கள் அவ்வளவு பெரிய கோபம் கொண்டு அக்கினி சாதாரணமாக இருக்கிற அக்கினியை ஏழு மடங்கு உழாக்கிவிட்டான் நம்முடைய கட்டளைக்கு கீழ்பிடியாத ஒருவர் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாரா இருக்கிறார்களா நம்முடைய தேசத்தில் என்று அவர்களை நான் நாசகரமாக்கி போடுவேன் என்று செய்தார் போடுவதற்காக பக்தர்களை நீதிமன்ற்களை கொண்டு போகிற பராக்கிரமசாலிகளை ஆறு பேர் தூக்கி கொண்டு போகிறார்கள் அங்கே போற பக்கத்தில் போறதுக்குள்ளே ஆறு பேரையும் பட்சித்து தூக்கி வீடு திரும்பி வருவதில்லை அப்படிப்பட்ட ஒரு அக்கினி அந்த அக்கினி சொலைக்குள்ள ஆண்டவர் இருந்தார் அவர்களோடு கூட இருந்தார் நீதிமன்றங்களோடு வெளியே வர சொல்லு மூன்று பேர் வெளியே வந்தார்கள் வாடகோட மனம் கூட இல்லையா இல்லையில அருமையான கட்டிட பிள்ளைகளை தேவனை விசுவாசித்தபடியினார் ஒரு குறை ஒரு கரை அதாவது ஒரு சரீரத்தில் எந்த விதமான பழுது ஒன்றும் இல்லையே சிங்கம் ஒன்றுமே செய்ய முடியாமல் ஆகிவிட்டதே என்று எண்ணி அவன் என்ன சொல்லுகிறான் அவன் தேவன் மேல் விசுவாசமாக இருந்தான் ஆனப்படினால் அப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறது நான் இங்கே காணையிலா அருமையான கற்றட பிள்ளைகளே நான் விசுவாசத்தினாலே என்ன சுவான் எதிமான் பிள்ளை பன்சாக மாட்டான் எவரைய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம் தானியில் பிழைத்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாதான் சொல்லுகிறான் அவன் அவன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தபடியால் சிங் அவனை கொல்லவில்லை சிங் அவனை சேதப்படுத்தவில்லை அவனை மேற்கொள்ளவில்லை என்று ரா சொல்லகின்றான் அவனுடைய அனைத்தரமாய் பதிந்து விட்டது முதலாவது ராத்திரிபுரம் தூங்கல அவர் நீதிமன்ற என்று அவனுக்கு தெரிய ஏற்கனவே ஒரு தேவனுடைய மனிதன் என்று தெரியும் நேரம் விடிந்ததோ அவனுக்கு அவனுக்கும் நம்பிக்கை இருந்தது கடவுள் அவனை எப்படி காப்பாத்திருந்தான் துயர சத்தத்தோடு அலறி கொண்டு வந்தான் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய தாசனாகிய தானியலே நீ இடவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் சிங்க தப்பா முதலாவது மூன்றாவது காரியம் சொல்கிறான் வைத்திருந்தான் ஒன்று அவனை சேதப்படுத்தவில்லை எவரே நிர்வகத்தை எழுதும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் நாமும் எந்த சூழலிலே நாம் கலங்க வேண்டாம் சில சொல்ல ஐயா செத்து போகலான்னு நினைக்கிறேன் என்னால் தாங்க முடியல அப்படி இடையிலே ஒரு ஃபோன் ஒரு இந்த இன்டர்நெட்டில் செய்தி பார்த்துக்கிட்டு சிலருக்கு இங்கேருந்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுவாங்க இப்படி செய்தி பார்த்தேன் ஐயா உங்களுடைய ஜபங்களுக்கு தேவை கடன் பிரச்சனையோ தாங்க முடியல புருஷன் குடிகாரராக இருக்கிறார் ஒவ்வொருத்தரும் தாங்க முடியல அதனால் நானும் பிள்ளைகளை செத்தலாமோன்னு நினைக்கிறோம் சொல்லுவார் ஏன் அதுக்காக என்று கேட்பார் அருமையான கற்ற பிள்ளைகளை நீதிமான் பிழைப்பார் விசுவாசிப்போம் ஆண்டவரை விசுவாசிப்போம் கட்சிக்கர சங்கத்தை போல எவ்வளவு பெரிய சக்திகள் எழுப்பி வந்தாலும் ஆண்டவர் தானியலின் தேவன் காக்க வல்லவராயிருக்கிறார் தானியலின் தேவன் நம்மளுக்கு நீதிநெறிகளை கடைபிடிப்போம் ஆள் கண்டு பேசக்கூடாது சமயம் கண்டு என்னுடைய வார்த்தைகளை புரட்டக்கூடாது அல்லது ஒரு நாள் ட்ரெயினராக வரும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு எல்லாம் வர்றாங்க ஒரு பெரிய குரூப் ஒரு வண்டி வருகப்பாலை யாரிச்சு அவங்க ஒரு ஒரு குரூத்த திறமை குறித்து பேசுகிறாங்க இன்றைக்கு நான் ஒன்றுமே ஆஃபீஸில் வேலையே செய்யலை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் டீ குடிக்க போனேன் அப்புறம் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்தேன் அதை படித்தேன் இப்படி இப்படி சமயத்தை போய்கிட்டே முடிஞ்சுது சாயங்கரம் டைம் ஆச்சுது வந்துட்டேன் அடுத்த ஒரு சொன்னார் ஒருத்தவர்கள் திறமை இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கின்றோம் கோணலும் ஆர்ப்பாடுமான சதவீதத்தில் எப்படி வாழ வேண்டுமா குற்றமற்றவர்களும் ஆசற்றவர்களும் கண்டிக்கப்படாதவருமா நாம் ஈர்க்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு ஜம் முழு சபைக்காக தேவருடைய மனிதர்கள் ஜெவம் அனுகிறார்கள் அவர்கள் திறப்பிருவாசல்ல நிற்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றதுலையா மோசத்திற்கும் ஜனங்களுடைய ஜபத்திற்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா ஜனங்கள் தவறு செய்யும் போது மோசனை ஒரு தடவை கூட சொல்லவிட்டார் இந்த ஜனங்களை அழிக்கலாம் என்னுடைய பேரை ஜீவர்கள் என்று கூட கேட்டார் ஆனால் கட்சியுடைய மன்றாட்டை கேட்டு ஜனங்களை அழிக்காதபடி காத்தார் என்று நம்ம பார்க்கலாம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் என்ன பார்க்கின்றோம் வாசிக்கிறோம் என்று நமக்காக நம்ம எல்லாருக்காக ஒருவர் ஜோ பண்ணுகிறார் யாரு நமக்காக ஒருவர் ஜோ பண்ணுகிறார் பேசல ஆண்டர் சொன்னார் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொள்கிறேன் விசுவாசத்தை எடுத்து போனபடியாக நீ ஒரு பெரிய கருவியாக நீ திகழப்போகப்படுகிற ஜனங்கள் மத்தியில ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக நீ திகழப்போகிறார் உன்னுடைய விசுவாசத்தையே எடுத்து போடுவதற்காக பிரயாசப்படுகிறான் நான் உனக்காக வேண்டுதல் செய்வேன் என்று அண்டர் சொன்னா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நான் வாசிக்கிறேன் அதிகாரம் பின் நானும் ஒளிந்து உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குலப்பட்ட பின்பு உன் சகோதரனை தேவன் மேலுள்ள விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருப்பதற்காக வேண்டுதல் செய்வே அடிக்கடி படிக்கும்போது அதாவது தோட்டக்காரர் கேட்கிறார் வேலை காரணத்தில் கேட்கிறார் இந்த மரம் இத்தனை வருஷமாக கனி கொடுக்காமல் இங்கு இது எதற்காக மற்ற மரத்தையும் கறி கொடுக்க கூடிக் கொண்டிருக்கிறது ஆண்டு வருஷம் இந்த ஒரு வருஷம் தவணை கூடும் ஐயா இந்த ஒரு வருஷம் தவணை கூடும் பார்ப்போம் இல்லாவிட்டால் வெட்டி போடும் நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார் ஆத்துமா சபையாகிய தோட்டத்துக்குள் வந்து இத்தனை வருஷம் ஆகிவிட்டது ஒரு கனியும் இல்லையே ஒரு கனியும் இல்லையே மற்ற மரங்களை கனி கொடுக்க விடாதபடி அவைகளை தடை செய்கிறது ஏன் இதை மாற்றி போடக்கூடாதா இல்லையாண்டவர் ஏன் ஒரு வருஷம் கிட்டும் உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் திருவாக்கு சொல்லுகிறேன் உனக்காக வேண்டுதல் செய்ய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க நீ குணப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது நீ நட வேண்டிய காரியம் இருக்கிறது நீ குணப்பட்ட பின்பு சகோதரர் குணப்படாது ஒருவர் இன்னொரு சகோதரப்படுத்த முடியாது முடியாது நாம் ஒரு ஆத்மாவுக்கு சுசிசத்து சொல்லுகிறோம் நம்மிலே குணக்கேடு இருக்கிறத அந்த ஆத்மா பார்க்குமானால் அந்த ஆத்மா மனம் திரும்பாது திரும்பவே திறந்தாது ஓ நீங்கள் அந்த சபைக்கு போகிறீர்கள் இத்தனை வருஷமா உங்களிடத்தில் இந்த குணம் என்ன மாறவில்லையே இந்த குணத்தோடு இடம் இல்லாமல் நீங்கள் சொல்கின்ற அருமையான கத்துழைப்பு வருடத்தின் கடைசி நாட்களே வந்திருக்கின்றோம் இந்த வருஷமும் இருக்கட்டும் நம்மள இருக்கிற குணக்கேடுகள் கனியற்ற அந்தகார கிரீகள் நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும் என்று ஆண்டவர் உறவுகின்றார் கடைசி நாட்களிலே வந்து தேடுகின்றார் பிதாவுடைய உத்தரவு இதை மாற்றிவிடு எத்தனையோ நல்ல கனிகள் கனிகளுக்குரிய விரத்துக்குரிய நாச்சிகள் இருக்கிறது அதை கொண்டு வந்து இந்த இடத்துல நடக்கூடாதா இது வெறுமனையா இந்த பூமியில் நிற்கிறது என்று சொல்லும் வார்த்தை நம்முடைய காதல கேட்க கற்றடை வார்த்தை என்று சொல்கிறேன் வேண்டுதல் செய்கிறார் எனக்காக உங்களுக்காக எல்லாருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்கிறார் வேண்டுதல் ஒழிந்து முகாமில் இருப்பதற்கு அவர்கள் விசுவாசத்தை படினால் விசுவாசத்தை பறித்துவிட்டால் அவர் அவர்களை மேற்கொண்டு விடலாம் கோட்டையை உடைத்து விடலாம் உள்ளே சாடி விடலாம் என்று சத்து சுட்டிக்கொண்டே அலைகிறார் இல்லையிலா உள்ளே போய் விட்டால் எல்லாருமே சேதப்படுத்தி விடலாமே அதற்கு விசுவாசம் தான் விசுவாசத்தை தான் முதலாக தந்திருக்கின்றார் அந்த விசுவாசத்தை குலைப்பதற்காக சத்துரு பிரயாசப்படுகிறான் தொடகுல போட்டு புடைக்கிற மாதிரி புடைத்து உன்னுடைய விசுவாசத்தை ஒழிந்து போக செய்வதற்காக பிரயாசப்படுகிறான் நானும் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஐயா காத்துக்கொள்ளும் சேதமும் வந்துவிட வேண்டாம் இந்த கேடு வந்துவிட வேண்டாம் நீ காத்துக்கொள்ளும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன் உனக்காக ஆனால் ஒன்று நீ குணப்படுது குணப்பட்ட பிறகு சிறப்பு மற்றவர்களுக்கு சிஸ்டம் சொல்லு மற்றவர்களை சபைக்கு அழி மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லு ஒன்றிலே குணப்படாத காரியங்களை வைத்துக் சொன்னால் அது பயன்படாது என்று சொல்லி இருக்கிறது நான் காண அவனுடைய விசுவாசம் அவனை சுங்கங்களில் வாய்க்கு தப்பி விசுவாசத்தினாலேயா விசுவாசத்தை வேண்டுதல் செய்கிறார் என்று திருவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவருக்கு நான் சோதனை சொல்ல ஹலே லோயா ஹலே லோயா ஹலே லோயா விசுவாசம்தான் விசுவாசம் இல்லாமல் நம் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எவரே நிர்வாகித்தா பதினோராம் அதிகாரம் எவரே பதினோராம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தில் சொல்லுகிறத நாம் இங்கே காண விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கும்பவனை ஆராதிக்கிற தேவனிடத்தில் சேர்கிற கிட்டு என்றும் அவர் பலன் அளிக்கிறவர் என்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணினா கடமை தீர்ந்தது என்று அல்ல அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் விசுவாசியா அந்த விசுவாசத்தின் பலன்தான் தானிய சிங்கங்களின் வாழ்க்கையை தப்பு வைத்தது என்ன நாம் காணுகிறோம் பலன் உண்டு விசுவாசத்திற்குரிய அரிசியமான அற்புதங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக எடுத்து பயன்படுத்தினார் என்று நாம் காணுகின்றோம் மகிமை உண்டாவதாக ஆறுபடினால தேவனுக்கு பிரியமானது என்ன விசுவாசம் ஒருவர் எல்லாம் இருந்து எ அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் பலனை நாம் நிச்சயமா பெற்றுக் கொள்வோம் அது எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் சரி தேவனால் கூடும் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் இந்த ஆண்டனுடைய கடைசியில் வரக்கூடிய ஆண்டில் சொல்லும்படியாக இருக்கட்டும் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளி மிகவும் பிரியமானவன் அல்ல மிகவும் பிரியமானவன் வேண்டிக் கொள்ள தொடங்குற போதே கட்டளை வெளிப்பட்டது ஒவ்வொருவரை குறித்த கர்த்தி சொல்லுபடியாக வைத்துக்கொள் ஏழு தேவனுக்கு முன்பாக குற்றப்பட்டவர்களாயிருப்போம் தேவை நம்ம மேற்கொள்ளாது நம்முடைய கடமைகளில நீதி நெறிகளை கடைபிடிப்போம் தவறாமல் நடப்போம் மூன்றாவதாக தானிய விசுவாசித்தார் என்னை சிங்கக்கவிகளை தூக்கி போட்டாலும் சிங்கம் என்னை சேதப்படுத்தா என்று அவர் விசுவாசித்தார் அதைத்தான் சொல்லுகிறான் தூக்கி போடும் முடியாத கட்டளை கொடுத்த அந்த ராஜா சொல்லுகிறான் தேவன் தேவனை விசுவாசித்தான் அந்த தேவன் அவனுக்கு சேதம் காத்து கொண்டார் என்று சொல்லுகிறான் நம்மை பற்றியும் அப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை சொல்ல முடியாத தேவனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறதாக இல்லையலுயா விசுவாசிக்கிறவர்கள் தேவ மயிமை காண்பார்கள் என்று மார்த்தால் இடத்துல ஆண்டு சொன்னார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் பதினொன்று யுவான் பதினொன்று நாற்பது வாசிக்க வேண்டாம் லேவனுக்கு உண்டாவதாக யுவான் பதினொன்று நாற்பதுலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சுவாசிப்போம் தேவைய மகிமையை காண்போம் வரக்கூடிய ஆண்டை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்ன செய்ய போகிறார் என்னை எதிர்நோக்கி இருக்கின்றோம் தேவ மகிமையை காணும் முடியாக செய்வார் வரக்கூடிய ஆண்டிலே இந்த கிரிகளை செய்ய கட்ட திட்டமிட்டிருக்கிற இன்று கேட்ட இந்த மூன்று காரியங்களிலேயும் தவறாமல் கற்றுடைய வழியை பின்பற்றுவோம் கர்த்தரமைப்பாரி தமிழை மந்தை சேதப்படுத்தாமல் இருக்க நாம் தேவனுக்கு முன்பாய் குற்றம் இல்லாத நீதிகள் விசுவாசமுடையவர்களாய் வாழும் கர்த்தமையா சுவதிப்பாராக மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய நாகர்கோவில் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்